போன்ற தோல் நோய்கள் அடையாளம் தெரியாமல் மறைய எளிய மறந்து தவசு முருங்கை இலையை அரைத்து பசையாக்கி நல்லெண்ணெய் அல்லது தேங்கெண்ணிட்டு நன்றாக காய்ச்சி தயில பதமாக்கி அதே மேலே பூசி வந்தால் இந்த இடமே தெரியாமல் மறைந்துவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்